என்னிடம் ஆதரவு வைத்த போதெல்லாம் உன்னை நான் மன்னித்தேன் உன் நிலை எப்படி இருந்த போதிலும் நான் கவலை அடையவில்லை ஆதமின் மகனே வானத்தின் முகட்டளவுக்கு உன் பாவங்கள் அடைந்துவிட்டு பின்னர் அதற்காக என்னிடம் நீ மன்னிப்பு கோரினாலும் இணை வைக்காதவனாக என்னை சந்தித்தால் நான் உன்னிடம் அதே அளவுக்கு மன்னிப்புடன் வருவேன் என்று அல்லாஹ் கூறினான் என்று நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி மூன்று இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்